اشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه الذين هم خلاصه العرب العربا وخير الخلائك بعد الأنبياء أما بعد يا عباد الله إني أسيكم ونفسي أولا بتكوى الله وأحذركم يوما عبوسا كم تريرا وقال الله تعالى في كلامه الكريم بعد أعود بالله من الشيطان الرجيم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 لما به او كما قال நிகரற்ற அன்புடைய இணையற்ற அல்லாஹுக்கே இல்லையற்ற புகழ் அனைத்தும் அவன் தனித்தவன் தன்னம்பனியே இந்த உலகை ஆளுப்பவன் அவனுக்கு இணையாக துணையாக வேறு யாரும் இல்லை என்று சாட்சி பாருகின்றேன் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிடை யாளர்கள் சஹாபாக்கள் சேர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனிதமான அல்லாஹுடைய இல்லத்தில் நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாவின் அன்பு நல்லே கணவான்களே சகோதரர்களே எல்லா உலக வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவியுள்ளானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகள் எல்லாம் தவிர்த்து கொள்ளுமாறு எம்மை தவிர்த்துள்ளானோ அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் மடித்ததாக உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரிய அல்லாவின் நெல்லடியார்களே கணவான்களே சகோதரர்களே அல்லாஹுகளாக உயர்ந்தவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி இறக்கிறான் முழு உலகத்தையும் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் முஸ்லீம்களுக்காக களிமா சொன்னவர்களுக்காக ஏழு வானங்கள் முஸ்லீம்களுக்காக ஏழு பூமிகள் முஸ்லீம்களுக்காக முழு அண்ட சராசரங்களும் முஸ்லீம்களுக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதே வானத்தினுடைய லாபம் முஸ்லீம்களுக்கே பூமியினுடைய லாபம் முஸ்லீம்களுக்கே கடலினுடைய லாபம் அவைகள் அனைத்திலேயும் பிரயோஜனம் அடைவதற்காக அல்லாஹு நமக்கு தான் முழு உலகத்தையும் படை திறக்கிறான் அல்லாஹ் என்ன கூறுகிறான் அருள் ஜமியா பூமியவைகள் உள்ள அனைத்தையும் அவன் உங்களுக்காக படை திறக்கிறான் என்பதாக அல்லாஹு தாலா கோரிக்க All right. நிலான பெரியோர்களே சகோதரர்களே முழு உலகமும் நமக்காக அதே போல கண்ணியாக அல்லாஹ் நாம் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்த இறக்கிறோம் அவர்களை உயர்வானவர்களாக நாம் ஆக்கி இறக்கிறோம் அவர்களுக்கு எங்கிருந்தாலும் ஹலாலான உணவை அல்லாஹால மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹால நமக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை சென்றிருக்கிறான் மிகப்பெரிய உயர்வை அல்லாஹாலா சென்றிருக்கிறான் இன்னொரு ஆயத்திலே எல்லா கூறும் போது கோருகிறான் அல்லா தாலா அழகான முறையில உடம்புக்கு ஏற்ற மாதிரி முகம் முகத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணு காது கை ஒரே கை மற்ற கையை விட நீளம் ஒரே கால் மற்ற காலை விட நீளம் ஒரு புகழ் இவைகள் அனைத்தையும் அல்லாஹு அது முறையில் அல்லாஹு படைத்திருக்கிறான் கண்ணியப்படுத்த மிகப்பெரிய உயர்வை எல்லாம் நமக்கு தந்திரக்கிறான் அது மாத்திரமல்ல உலகத்துல மாத்திரமல்ல நாளைக்கு கிராமத்துடைய நாளையில கூட நபியுடைய உண்மத்துக்கெல்லாம் படுக்கக்கூடிய அம்சத்திற்கிறதே அது உயர்ந்த மேலானதாக இருக்கிறதை அல்லாஹ் நாம் உங்களை ஒரு சிறந்த நீங்கள் நாளைக்கு மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய மற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்கு சாட்சியாளர்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹு நபி கோரினார்கள் எல்லா மக்களுக்கும் தலைவனாக இருப்பேன் ஆதம் அலைக்கும் ஆதம் அலை அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா நவிமார்களும் எல்லா மக்களும் எனக்கு கீழால் தான் இருப்பார்கள் என்னுடைய கொடிக்கு கீழால் தான் இருந்து கொண்டிருப்பார் நான் வந்து கொண்டிருப்பேன் எனக்கு பின்னால் நபிவார்கள் வருவார்கள் என்பதாக நபி வசல்லம் கூறினார்கள் மேலான சகோதரர்களே உலகத்திலேயும் நமக்கே கண்ணியத்தை எல்லா வாக்களித்திருக்கிறான் நாளைக்கு மறுமையிலேயும் அல்லா உட்காலா நமக்கே கண்ணியத்தை வாக்களித்திருக்கிறான் ஆனால் இன்று நாம் பார்ப்போமானால் அந்த கண்ணியம் நமக்கு இல்லை அல்லா வாக்களிக்கொண்டிருக்கிறோம் மேலான பிரிவர்களே சகோதரர்களே இன்று நாம் உலகாத ரீதியில் எடுத்துக் கொள்வோமானால் அல்லா முஸ்லீம்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறான் நீர் வளத்தை கொடுத்திருக்கிறான் நிலம் வளத்தை கொடுத்திருக்கிறான் பொருள் வளத்தை ான் என்றாலும் கூட உலக முஸ்லீம்கள் ஒரு பின்தங்கியவர்களாக எல்லா சமுதாயமாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் வாக்களித்திருக்கிறான் நபி அவர்களோ கண்ணியத்தை கோரி இறக்கிறார்கள் இன்று அந்த கண்ணியம் நம்மிடத்திலே இல்லை அல்லாஹா சொன்ன அந்த அந்தஸ்து நம்மிடத்திலே இல்லை மேலான பெரியோர்களே சகோதரர்களே இதற்கு என்ன காரணம் என்பதாக நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருத்தரும் நிம்மை பற்றி சிந்திப்போம் நான் என்னை பற்றி சிந்திக்கிறேன் எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறு அல்லாஹால என்ன வெகுமதிகளை சொல்லி இறக்கிறானோ அந்த வெகுமதிகளை பெற கூறுவதற்கு நான் தகுதியா அதற்கு தகுதியானவனாக நான் இருக்கிறேனா என்பதாக நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வேளாண் கலவான்களே சகோதரர்களே நாம் கம்பெனிக்கு சேருகிறோம் ஒரு மேனேஜராக ஒரு முக்கிய ஒரு உத்தியோகத்தில் நாம் சேருகிறோம் இப்பொழுது அவர்கள் நமக்கு சில பெசலிட்ட அவர்கள் நம்முடைய ஏற்பாடை செய்வார்கள் வாகனத்தினுடைய ஏற்பாடை செய்வார்கள் வாகனத்துக்கு பெட்ரோல் டீசல் அதனுடைய ஏற்பாடையும் அந்த கம்பெனி தான் பொறுப்பெடுக்கும் நம்முடைய மொபைல் போன் நம்முடைய மொபைல் பில்லை கூட அந்த கம்பெனி தான் கட்டும் ஏன் நாம் அந்த கம்பெனி உழைக்கிறோம் அந்த கம்பெனியுடைய நம்ம எதிர்பார்க்கிறதோ நாம் எடுத்து கொடுக்கும் காலம் எல்லாம் இந்த எல்லா சலுகைகளும் நமக்கு இருக்கும் எப்பொழுது அந்த கம்பெனியுடைய அந்த கம்பெனியுடைய கண்டிஷனுக்கு கீழால் நாம் இல்லையோ நம்முடைய சலுகைகள் நம்முடைய கத்த எல்லாம் பறிக்கப்படும் வேறவான்களே சகோதரர்களே இதே போலியத்தை இவ்வாறு கண்டிஷனை எல்லாம் போட்டிருக்கிறான் அந்த கண்டிஷன் நம்மிடத்திலே இருந்து வெளியாகவில்லை நாம் அந்த அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் அந்த சலுகைகள் அது எடுக்கப்படும் அந்த சலுகைகள் எடுக்க சகோதரே இழிவோ தோல்வி அதை தானாக வந்து சேரும் இன்று நாம் ஒவ்வொருத்தரும் நாம் மற்றவர்களை விட்டுடுவோம் நிலைமையை சிந்திப்போம் இன்று பஜனுடைய தொழுகையை சிந்திப்போம் எம்மில் எத்தனை பேர் நாம் பஜனுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதி நேற்று நம்முடைய நிலைமையை சிந்திப்போம் நேற்று எரிஞ்சலில் இரவிலே தூங்கும் செல்லும் வரை என்னுடைய நிலவை எவ்வாறு இருந்தது நான் எல்லாவுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டேன் அதிகாலையில் எதிலிருந்தே இரவு நேரத்தில் தூங்கு செல்லும் வரை அல்லாஹாலா அவன் தந்த உறுப்புகளின் மூலமாக அவனுக்கு மாற்றம் செய்தது கூடையா அவனுக்கு நன்மை செய்தது கூடையா கண்ணை எடுத்துக்கொள்வோம் காதை எடுத்துக்கொள்வோம் நாவை எடுத்துக்கொள்வோம் உடல் உறுப்புகளை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலமாக அல்லாவை சந்தோஷப்படுத்தினோமா அல்லாவை கோப்பப்படுத்தினோமா நேற்றினுடைய ஐந்து நேர வக்தையும் எடுத்துக்கொள்வோம் எந்த அளவுக்கு நாம் ஜமாத்தோட அதனை நான் சொல்லுதோம் மிதான பெரியோர்களே சகோதரர்களே அது மாத்திரமல்ல நம்முடைய வியாபாரத்தை நாம் எடுத்துக் என்னுடைய ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம் என்னுடைய வியாபாரம் எவ்வாறு நான் எந்த அளவுக்கு இந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லாவை சந்தோஷப்படுத்துகிறேன் மெயிலான சகோதரர்களே எப்படி ஓதுவதை எப்படி தொழுவது அபாதத்தோ எப்படி கொடுப்பது அயவாதத்தோ அதே போல வியாபாரம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை இவாதத்தான் சகோதரர்களே எப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் மூலமாக அல்லாவுடைய பொருத்தத்தை எடையலாம் இன்று ஒவ்வொருத்தரும் நாம் சிந்திப்போம் என்னுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதிலே நான் எவ்வாறு நடந்து அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் இருக்கிறதா அல்லா வானாங்க சொன்ன விஷயங்கள் இருக்கிறதா என்பதாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே நம்முடைய வியாபாரத்தை எடுத்துக்கொள்வோம் எத்தனை கலப்படங்கள் எத்தனை பொய்கள் மேலான பெரியோர்களே சகோதரர்களே இவ்வாறு பட்டியலிட்டால் குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் வெளியிலே மற்றவர்களோட நல்ல முறையில் பண்போடு நடந்து கொள்கிறோம் நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய மனைவி இருக்கிறார் நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் நம்முடைய பெற்றார்கள் இருக்கிறார்கள் நம்முடைய உறவினர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் நாம் அவர்களோட எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உறவுகளை எந்த அளவுக்கு சேர்ந்து வாழ்கிறோம் வெளி மக்களோட பண்போடு அகலாப்போடு நல்ல உரையிலே நடந்து கொள்கிறோம் மீதான பெரியோர்களே சகோதரர்களே இது வீட்டுக்குள்ள வந்தா இல்ல வீட்டுக்குள்ள வந்தா இந்த அகலாப் இல்ல இந்த பண்பு இல்ல சொன்னா மிதான கிரவான்களின் சகோதரர்களே எப்படி நாம் அல்லாவுடைய கண்டிஷனுக்கு உட்பட்டு அந்த வெகுமதியை அடைத்துள்ள தகுதியுள்ள மாறுவது சகோதரர்களே எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை பற்றி தனித்தனி அவர்களை பற்றி எனக்கும் என்னுடைய ரம்புக்கும் உள்ள தொடர்பு நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை சீராக்க வேண்டும் என்னுடைய வியாபாரத்தை சீராக்க வேண்டும் என்னுடைய சீராக்க வேண்டும் என்னுடைய இதை சீராக்க வேண்டும் இதில் நான் நம்மை சீராக்கொள்வோமானால் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா உயர்ந்தவர்களாக கண்ணியத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நிச்சயமாக நம்மை ஆக்குவான் அல்லா மாற்றியே ஆகுவான் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அதீஸ் குதுசி ல அல்லாஹ் இன்ன கோரஹான் இன்னனி அலா الله நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வேறு யாரும் மூலகத்துல இல்ல அல்லாஹ் அவனுடைய சக்தி வல்லமை கூறிவிட்டு அல்லாஹ் கோரஹான் லா இலாஹ இல்லான மலிக்குல் மூலூக் நான் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் வ மாலிக்குல் மூலூக் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் நான் தான் அரசனாக இருக்கிறேன் வ குலூபுல் மூலூக்கி பீ யதீ எல்லா ஆட்சியாளருடைய உள்ளமும் என்னுடைய கையில் அவரகளின் யாராக இருக்கல அந்நியர்களாக இருக்கலாம் அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அனைவர்களுடைய அரசர்களாக இருக்கலாம் குடிமக்களாக இருக்கலாம் யாராக போடுகிறான் என்னுடைய அடியார்கள் எனக்கு ஒளிப்பட்டால் அல்லாவுடைய ஒ உள்ளத்துல உங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் உங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்ற தன்மையை நான் தான் போடுவேன் என்பதாக அல்லாஹு தாலா கோருகிறான் மேலான பெரியவர்களே சகோதரர்களே இந்த கண்டிஷன் வழிபடலாம் அவளுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கும் போது நாம் நசுக்கப்படுவோமா இல்லையா நாம் தோல்விக்கு மேலத்தானே தோல்வி கேவலத்துக்கு மேலத்தானே கேவலம் அல்லா போடுகிறான் என்னுடைய அடியார்கள் உள்ளத்தில உங்களுடைய குரோதத்தையும் விரோதத்தையும் நான் போடுவேன் சகோதரர்களே நாம் அல்லாவுக்கு வழிபட்டால் இறக்கத்தை போடுவான் அல்லாவுக்கும் மாற்றம் செய்தால் குரோகத்தையும் விரோதத்தையும் போடுவார் அப்பொழுது அவர்கள் நசுக்குவார்கள் நம்மை இருக்குவார்கள் இதனால கேவலம் வரும் இதனால தோல்வி வரும் இதனால இழிவு வரத்தான் செய்யும் அல்லா கோருகிறான் அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு பாதகமாக துவா செய்ய வேண்டாம் நீங்கள் அவர்களுக்கு பாதகமாக துவா செய்ய வேண்டாம் நீங்கள் நீங்கள் செய்யுங்கள் ஏன் அல்லா நமக்கு சொல்கிறான் ஏன் நமக்கு எச்சப்பா செய்ய சொல்கிறான் நாம் தேடிக்கொண்டோ நாம் அவனை வணங்கவில்லை நாம் மாற்றம் செய்தோ தண்டனை வருகிறது இந்த நேரத்தில் அவர்கள் அவர்களை ஏசி சரி வராதே நாம் செஞ்சு நாம் சௌபா செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி கொள்வோம் அல்லாஹ் நானே உங்களுக்கு போதும் என்பதால் அல்லாஹு சகோதரர்களே அதனால நாம் அல்லாவின் பக்கம் திசை திரும்புவோம் நாம் அல்லாவின் பக்கம் திசை திரும்புவோம் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் வருகிறதே எல்லாம் நம்முடைய செயல்தான் எல்லாம் நம்முடைய செயல்தான் குறான் அல்லா போற கரங்கள் தேடிக்கொண்டவைகள் தான் அல்லா உலா அந்த கரங்கள் தேடிக்கொண்டவைகளுக்கு உடனடியாக தண்டனையை தாரவில்லை சில தண்டனைகளை தருகிறான் நாம் விளங்கி அவனின் பக்கம் மீள வேண்டும் நாம் அவனின் பக்கம் திரும்ப இன்னொரு சிறிய சிறிய தண்டனைகளை சிறிய சிறிய தருகிறோம் பெரிய அதாவு நாம் தரல்ல நமக்கு தந்து கொண்டு இறக்கலாம் நபி அவர்கள் கூறினார்கள் அபுதாவினுடைய உங்களுக்கு மத்தியில வட்டி வியாபாரம் நடக்குமானால் உங்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமாக ஒட்டி அதை பொதுவாக இருந்து சொன்னா ஒரு அகத்தும் அது நாவல் பகம் உங்களுடைய விவசாயம் உங்களுடைய அந்த கஷ்ட வீணாக்கிக் கொண்டே இந்த அல்லா நமக்கு வலியுறுத்துகிறானோ அந்த ஈமானை அடைய நீங்க முயற்சி செய்யாமல் இதைத்தான் நோக்கம் என்பதாக வியாபாரம் தான் உலகம் இதை தான் நோக்கமாக எடுத்துக்கொள்வீர்கள் ஆனால் உங்கள் மீது இழிவை போடுவான் அல்ல இழிவில் இருந்து கொண்டே இருக்கும் எதுவரைக்கும் நீங்கள் முழுமையாக உங்களுடைய தீனின் பக்கம் திரும்பாத வரையில் அந்த கேவலம் அல்லா கரட்ட மாற்றான் என்பதாக வெளிப்படுகிறோம் இருக்கிறது கட்டம் கட்டமாக நாம் முன்னேறி போக வேண்டும் கட்டம் கட்டமாக நாம் முன்னேறி கொண்டே போவோமானால் உதவி செய்வான் அல்லா கண்ணியத்தை தருவான் எல்லாக்களும் எல்லா ால் அதனை பெ அல்லா எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் பெரியவர்களின் சகோதரர்களே சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத் நாட்டுக்கு போகிறது என்ன செய்கிறான் இவர்களுடைய வருகையை கேள்விப்பட்டு பக்கத்து நாடு எடுத்துக்கொண்டு வந்து அந்த கடிதத்தை கொடுக்கிறார் சைனா மன்னன் இடத்துல சைனா மன்னன் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அவர் கேட்கிறாரே உங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறார்களே அவர்களை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் என்பதாக விராட் பலிவர்களே சகோதரர்களே அவர் அந்த தூதுவர் இவர்களுடைய உணவு எவ்வாறு இவர்களுடைய விவாதத்தை இவர்களுடைய கட்டளைக்கு தோதுவாக இருக்கிறது நபியுடைய வாழ்க்கைக்கு தோதுவாக இருக்கிறது இதை கேட்ட சைனா மன்னன் என்ன தெரியுமா பதில் எழுதுகிறான் அந்த பக்கத்து நாட்டு மன்னனுக்கு பதில் எழுதுகிறான் ஒரே நாடு இன்னொரு நாடு கிட்ட உதவி கேட்டா கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் நான் மடத்தனமாக இந்த பதிலை எழுதவில்லை உங்களுடைய நாட்டுக்கு வந்திருப்பவர்கள் அவர்களிடத்திலே ஆட்சியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் கொடுத்துவிட்டு நீங்கள் ஓரமாக இன்னொரு காலம் வரும் அந்த காலத்திலே இவர்கள் அல்லாவுடைய கட்டளை புறக்கணிப்பார்கள் ஆக்கமாட்டார்கள் அவர்கள் ஆக்க மாட்டார்கள் குழப்பிக் கொள்வார்கள் அல்லாவுடைய கற்றலையிலே அவர்கள் தடுமாறுவார்கள் இந்த நேரத்தில் நாம் அவர்களோட போர் செய்வோம் அவர்களோட போர் செஞ்சால் அந்த காலத்தில் நம்மால் வெற்றி அடைய முடியும் இப்பொழுது வெற்றி அடைய முடியாது உங்களுடைய ஆட்சியை கொடுத்து விடுங்கள் என்பதாக பதிலெழுதுகிறான் இப்பொழுதுல்லா தன்னுடைய சாரியூ சஹாபாவுடைய கடைசி சம்பவம் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது மிலான பெரியோர்களே சகோதரர்களே சஹாபாக்கள் கச்சரையோடு அந்த அளவுக்கு தொடர்பாக இருந்தார்கள் அல்லாஹு அவ்வளவு பெரிய உதவி செஞ்சான் அவ்வளவு பெரிய உதவி செஞ்சான் மேலாண் பெரியவர்களே சகோதரர்களே சகாபாக்களிடத்துல ஒரு மனிதன் கைதியாக இருக்கிறாரே அந்த கைதியை அவர்கள் விடுவிக்கிறார்கள் விடுவித்ததன் பின்னால அந்த நாட்டினுடைய அவர்களை பற்றி கொஞ்சம் கூறுங்கள் சஹாபாக்களை பற்றி கொஞ்சம் கூறுங்கள் என்பதாக அவர் மரணிக்கிறார் ரெண்டு வாழ்க்கை தான் அவர் கூறுகிறார் அவர் கூறுகிறார் சுல்சானும் பின்னகார் ஒரு பகல் நேரத்துல அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக மீறர்களாக இருக்கிறார்கள் இரவு நேரத்தில் அல்லாவோடு முனாஜா செய்வதில் முசல்லாவில் அவர்கள் கோலையர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அனைத்தும் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் மசூராவின் பிரகாரம் போகின்றது என்பதாக அந்த கைதி சொல்ல அந்த மன்னன் என்ன சொல்கிறார் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் நாம் அவர்களுடன் யுத்தம் செய்வதை விட அவர்களோட நாம் தரநில்தான் திறந்தது ஏனென்றால் அவர்கள் என்னுடைய ஆட்சியை பிடித்தே தீர்வார்கள் என்பதாக அந்த காப்பிலுடன் அல்லாவுடைய வாழ்க்கைக்கு சகோதரர்களே நானும் நீங்களும் அதிலே பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய ஒவ்வொரு கற்றலையும் எந்த உதவியை கொண்டு வரக்கூடியது நபியுடைய ஒவ்வொரு சொன்னாவும் எந்த வாழ்க்கையிலே பிரகாபத்தை கொண்டு வரக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்கிறது என்னுடைய ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கலிகிறது என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் எவ்வாறு கழிகிறது அல்லாவுக்கு பொருத்தமாகவா அல்லாவுக்கு மாற்றமாகவா ஏதோ மாற்றமாக கழிந்துவிட்டால் செய்யான பெரியோர்களின் சகோதரர்களே இங்கே நம்முடைய விளங்காமல் நாம் சகோதரர்களே ஒன்றரைக்குது பாவத்தை பாவமாக விளங்கிறது இன்னொன்றைக்கு பாவத்தை பாவமாக விளங்கி அதை விட்டு நடக்கிறது மீதான பெரியோர்களே சகோதரர்களே இதை ஒரு பக்கம் வைப்போம் நம்ம எத்தனை பேர் பாவத்தை பாவம் என்று விளங்காமல் அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்கிறார்கள் இது அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமே என்ற உணர்வு கூட இல்லாமல் எத்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் போதே நாம் கண்ணியப்படுத்தப்படுவோமா இப்படி இருக்கும் போதே அல்லாவுடைய உதவி நமக்கு வருமா வேளாண் பெரியோர்களே சகோதரர்களே நவியோர்கள் சஹாபாக்கள் வரலாறுகளை பார்ப்போமானால் கொஞ்சமாகத்தான் இருந்தார்கள் ஒரே சிலர்களாகத்தான் இருந்தார்கள் நூத்துக்கு நூறு அல்லாட கட்ட நூற்றுக்கு நூறு நபியுடைய வாழ்க்கை பெரிய உதவி செய்தான் ஒன்று சேர்ந்திருந்தது என்றாலும் கூட அல்லாமா தனியான பிரியவர்களே சகோதரர்களே ஒரு சில படைகளோட இருக்கிறார்கள் அல்லாவுடைய கிருப்பையால் ஒரையில் அந்த கைப்பற்றினார்களா உலகமும் ஒரு பக்கம் கையிலேயே இந்த உணர்வோடு அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யவில்லை அல்லாவுடைய கட்டளைக்கு அவர்கள் புறக்கணிக்கவில்லை நூத்துக்கு நூறு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லா உதவி செய்தானா இல்லையா அல்லா எவ்வளவு கண்டியத்தைவுன்ட்டு வியாபாரம் எவ்வாறு என்னுடைய வீட்டிலே உள்ள என்னுடைய மனைவி மக்கள் அவர்களுடைய நிலைமை என்ன நாம் ஒவ்வொருத்தரும் நன்மைப்பட்டு போமானால் மெலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் வாக்களித்த அந்த கண்ணியம் அந்த உயர்வோ அந்த அந்த அனைத்தும் நமக்கு வந்து சேரும் எனவே நாம் நம்மை உயர்ந்தவர்களாக அல்லாவுடைய கட்டளை நம்மால் முடியுமான அளவோ நாம் நிறைவேற்றி படிப்படித்தரமாக அதிலே உயர்ந்தவர்களாக ஆதரவுக்கு முயற்சி செஞ்சு நல்லவர்களாக மாறுவதற்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடையுறைகளை பொ அழித்தலை பெறுவதற்கு தகுதியான மக்களாக நம்மைக்கு மாற்றம் செய்யாமல் வாழ தோப்பை செய்வாயாக நவியுடைய வாழ்க்கையில தான் வாழ்க்கையில வெற்றி எடுக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு அதன் ஆழம் அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்மை மாற்றுவாயாக நம்மை கண்ணியப்படுத்துவாயாக உயர்ந்தவர்களாக ஆக்குவாயாக இனிவு கேவலத்தில் இருந்து விடுதலை தந்து நல்ல மக்களாக மாறுவதற்கு நம் அனைவருக்கும் சிற்பை செய்வாயாக ஆமீன் ஆமீன்